நாடக ரச பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் அந்த நமஸ்காரம் காயத்ரி கேசட்ஸ் வழங்கும் நாடகரசனா குழுவினரின் எல்லாரும் வாங்க நாடகம் கதை வசனம் ஜி கே டைரக்ஷன் எஸ் வி சேகர் தயாரிப்பு ஈவேரா மச்சி ரமணி நாடக நாடகரசனா குழுவினரின் எல்லாரும் வாங்க வாங்க வாங்க என்ன யா மிலிட காலையிலே இதுல ரவை இருக்கா கோதுமை இருக்கு நாளைக்கு ரேஷன் கடை போய் யாராவது துப்பாக்கிய ஓரமாச்சு குழந்தை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வாங்க அனுப்பாதீங்கம்மா என்ன இவரேங்க அனுப்புறீங்க போகும் போது என்ன காதலிச்சு ஏமாத்தினுல்லாம் போக மாட்டேன்னு அப்புறம் என்னமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா சாமி படம் சத்தியம் மறந்துடாது கிளம்புங்க ரொம்ப நன்றிங்க நீங்க மட்டும் பண்ணல செத்த பரவாயில்ல என்ன செத்த பரவாயில்லையா இல்ல நீங்க நன்றிங்களா அதுக்கு நான் ஒரு பொண்ணாச்சுக்கு கொஞ்சம் சொல்லிட்டே நீங்க அநியாயம் ஒரு அஞ்சு ரூபாய் நீட்டு வாங்கிட்டு பாக்கி நாலாறு ரூபாய் இருப்பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல எந்த பசு மாதிரி நடக்குமா தப்பு தாங்க நீங்க மட்டும் ஐம்பது பைசா குடுத்து ஹெல்ப் பண்ணல நான் செத்தன் ஐயோ ரொம்ப டைம் ஆச்சு நான் மட்டும் போகல எங்க அம்மாவும் அப்பாவும் போட்டுவாங்க பரவாயில்ல என்ன கொஞ்சம் பரவாயில்லையா சாரி அதுவும் தெரியல உங்களை பாத்தோன்னு இந்த பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி வருதுங்க சரி பரவாயில்ல விடுங்க சரி நான் வரேங்க நான் வரேன் என் பேர் பிச்சை என்கிற ராஜா ராமன் ஹலோ ஓஹோ நீங்க வீட்டு நம்பர் ராமன் ஸ்ட்ரீட் ராமன் தினம் இதே இடத்துல பசா வருவேன் மறுபடியும் எப்ப சந்திக்கலாம் நான் கேப்பேன் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இதுக்கு மேல நான் வேற என்ன எதிர்பார்க்க போறேன் சும்மா சொல்ல கூடாதுங்க இந்த காலத்து பொங்கல் எல்லாம் எண்ணுதான் என்னையா நிக்கிறீங்க தெரியுமா அப்ப என்னங்க நீங்க ஒரு அம்பது பைசா குடுத்து ஹெல்ப் பண்ணதுனால நன்றி அறிவிப்பு கூட்டம் போடுவா அதெல்லாம் வேணாங்க நான் வீட்டுக்கு போனேன் எனக்கு வழி தெரியலீங்க வழி தெரியல ஆமாங்க எங்ககிட்ட இருந்த ஒரே எட்டனாவும் நான் உங்ககிட்ட குடுத்தேன் பஸ் கூட்டிருக்கீங்கன்னு கௌரவமா சில்றையை மாத்தி அதை திருப்பி குடுப்பீங்கன்னு பாத்தா அதை தவிர பாக்கி எல்லாம் பேசுறீங்க நான் நினைக்கிறேன் டெய்லி நீங்க டெக்னிக்காவே ஃபாலோ பண்ணீங்களா I'm sorry எங்க பாட்டிக்கு குழந்தைங்க ராத்திரி சாமிக்கு வேண்டிகிட்டு உடனே எங்க அப்பா பிறந்தாரு எங்க அம்மா பேர் ராஜாதி பிச்சை என் பேர் ராஜாராமன் பிச்சை மொத்தத்துல எங்க குடும்பமே பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு பிடிக்காதவங்க சொல்லுவாங்க யா அங்கதாங்க பிரச்சனையா நான் இதை எடுத்துட்டு போவேன் நாளைக்கு எனக்கு சில்லறை கிடைக்காது எனக்கு சில்லறை கிடைக்கிறீங்க நீங்க இதை எடுத்துட்டு போய் அதுக்கு அடுத்த நாள் வாங்காம இப்படியே ஒரு வாரம் இந்த சில்லறைய பத்தியே நம்ம சில்லற தனி கடைசியில வேற வழி நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் ஏ காதல் பண்ண அவ்ளோ கண்டறியா இருக்கீங்க அதான் பிரச்சனை அப்படியா இது அப்படிங்க நாளைக்கு நீங்க வரீங்க மீதி சிலரை குடுக்கறீங்க என்ன பாக்குறீங்க கண்ணோடு கண் மோது கையோடு கை சேருது காதல் வருது அப்பா இன்னைக்கு நீங்கிட்ட தப்பிக்க முடியாது அம்மா சீதா தயவுசெய்து அம்மா கிட்ட சொல்லாத சாயங்காலத்துக்கு எப்படியாவது வாங்கி தரேன் ஆள உடு ஹலோ ஹாய்ராஜா எப்ப வந்தீங்க நீ உங்க அப்பா கிட்ட சௌரி முடி கேட்டுக்கே வந்துட்டேன் என் மனசு தாங்கல இந்தா ஹாய் சௌரி முடி என்னங்க இது பின்னி பூ எல்லாம் வச்சிருக்கு அது ஒண்ணும் இல்ல இந்த ஆபீஸ் போடுறவங்களுக்காக ரெடிமேடா பின்னி பூ வச்சு வைக்கிறாங்க ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரவங்களுக்கு வேற மாதிரி பரட்டி அதை நினைப்பாங்க ஐயோ ரொம்ப நல்லா இருக்கா இதுக்கதை பின்னா எத்தனை வருஷம் அடுத்தது இதுக்கு எவ்வளவு ரூபா என்ன ரூபா சௌரிப்பாங்களா செலவு பண்ணிருக்கீங்களா என்ன பெரிய விஷயம் காதல்காக முன்னோர்கள் எடுத்துக்க ஷாஜகான் மும்தாஜ் என்ன பண்ணார் ஒரு குதிப்பினார் சார்மினார் ஐயோ ஷாஜகான் கட்ல தாஜ்மஹால் அவர் மும்தாஜ் கட்லையா அவரோட நான் பெரிய ஆளே வச்சுக்க சரி நான் இப்ப வைக்கிறேன் அப்புறமா தலையில வச்சு என்ன பிரியாணியா பையில வைக்க தலையில் வச்சுக்கமா இப்போ என்னத்துக்காக மடியில கனனா வழியில பயமாங்கில கனனாலே பயமா இருக்கப்பா புரியலையா பக்கத்து தர்ல ஒரு அம்மா கைல ஹேண்ட்பேக் கூட ஆபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஹேண்ட்பேக் ஒரு திரு எடுத்துட்டு போயிட்டா அது எடுத்துட்டு போயிருந்தா பரவாயில்லையா பரவாயில்லையா இப்போ கண்டுபிடிச்சிருவோம் அப்படி சொன்னீங்களா அந்த அம்மாக்கு தலைமுடி அடர்த்தியா இருந்திருக்கு நல்ல கரு கருந்துதான் நல்ல பூ வர நிறைய வச்சிருந்தாங்க எந்த திருட்டு பயில மொத்தம் அடியோட கட் பண்ணிட்டு போயிட்டாப்பா ஏங்க ஊரு தன கெட்டு கிடைக்கல எதுக்கு அந்த அம்மா அனடியோட ஆபீஸ் போறாங்க இருந்தாங்க திருவிட மனசு செஞ்சலப்படாத நீங்க அந்த கோடியில போனீங்கன்னாக்க ராணி சௌதி கடைனு ஒண்ணு இருக்கு யாரு திருடினாலும் அங்கதான் விப்பாங்க அங்க போய் கேளுங்க போய் பாக்குறேன் இல்லன்னா திருட்டு இங்க தான் வருவாங்க வாங்க நான் வளர்த்து தரேன் போங்க எனக்கோல கிடையாதுல நீங்க காதல் இல்ல முடிய போச்சுன்னு இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் உங்களை காதலிக்கிறேன் போடுமா போடுமா நாளைக்கே எனக்கு ஒரு புடவை வேணும்னு கேட்டா இது என்ன பெரிய விஷயம் நாளைக்கு போக மாட்டேங்க சொல்றங்க சத்தியா நான் விட்டு பொய்யா சொல்ல போறேன் யாரும் உங்களுக்கு வேலை கொடுத்தா எங்க அப்போ ஃப்ரெண்ட் இந்த கிருஷ்ணா ஷிப்பிங் கார்பரேஷன்ல அதோட மேனேஜிங் டேரக்டர் நேற்று என்ன வுட்ல ஹோட்டல் வாசல பாத்து அப்படியே காரில் தூக்கி கொடுத்து ஆஃபீஸ்ல கொண்டு உக்காந்து வச்சிட்டாரு சரி உன்னோட திறமையை நான் சோதிக்கிறேன் சொல்லி என்ன அரை மணி நேரம் கேள்வி கேட்டார் நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் பதில் சொன்னேன் என்னோட திறமையை கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு பியூன் வேலை கொடுத்து அந்த ஆபீஸ்ல கடைச்சி இபடியில உக்காந்து வச்சிட்டா அந்த ஆபீஸ்க்கு எழுதுபடி நான் எப்போ படிப்படியா முன்னுக்கு போறது பியூன் வேலையா சரி அப்புறம் என்னங்க நேரே எங்க அம்மா கிட்ட வந்து என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்கலாம்ல உங்க அம்மா கிட்ட என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா அவங்க சரிட்டா நான் அப்பா போயிடுவேன்னு ஐயோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா அப்படி நான் என்ன ஐஏஎஸ் கலெக்டர் அப்படியெல்லாம் தடகத்துல உங்க அப்பா அம்மா யாரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு என்ன அவசியமா தேவை மாசம் எக்ஸ்ட்ராவா ஒரு ரேஷன் கார்டு அஞ்சு லிட்டர் பாமாயில் அஞ்சு பத்து கடன் டெய்லி கறிக்கா இதெல்லாம் நான் டெய்லி வாங்கி குடுத்துட்டே இருப்பேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே வீட்டுக்கு வருவாங்க என்ன தம்பி நீ எங்க வீட்டு வேலையை இவ்வளவு செய்கிற என் பொண்ணுக்கு ஒண்ண வேற மாப்பிளே கிடைக்காது அதனால நீ தான் அவளை கட்டிக்கணும்னு கெஞ்சுவாங்க நானும் பெருந்தன்மையை ஏத்துப்பேன் அதுக்காக என்ன பண்ண போறேன் உங்க தெருவிலேயே உங்க அப்பா அம்மா கண்ணுல படுற மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுல சின்ன கவலைப்படாத நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் அம்மாவும் அப்பாவும் வாடகை பெரிய விஷயம் ஆயிடுச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆகல ஆனா உங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவேன் பண்ணி ஓய இல்ல எங்க ஏசியதுக்கும் இருபது வருஷம் ஆச்சு செத்துட்டாரா சொல்லவே இல்லையே சரி சரி அம்மாவை கூப்பிடு அம்மாவா நீ யாரு பா வேலைக்கார நாயே நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா உன்னோட முதலாளி சுந்தர்லிங்கம் பிள்ளையா சொல்லுப்போ தம்பி அடையதான் சுந்தரலிங்கம் பிள்ளைங்க என்னங்க வேலைக்காரன இல்லப்பா இதே இந்த காலையில் எட்டு மணிக்கு வந்தா துப்பாக்கியோட இருப்பேன் ஒன்பது மணிக்கு குண்டு போடுவீங்களா ஒன்பது மணிக்கு தோட்ட வேலை மணிக்கு குளிச்சிட்டு இருப்பேன் பன்னெண்டு மணிக்கு சமையல் ராத்திரி பத்து மணிக்கு வந்தா பரவாயில்ல சொல்லுங்க சமையல் ஒருஷன் காலியா இருக்காங்க அவர் தான் சொல்லிட்டு ஊரு வீட்டுக்கு போயிட்டேன் சொல்லி வச்சிருந்தேன் எவ்வளவு வாடகை நூறு ரூபாய் ரொம்ப சீப்பா இருக்கு பதினஞ்சு நாளைக்குப்பா கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இதை தவிர காலையில மொழ வாசலுக்கு அஞ்சு ரூபா கொழா தண்ணிக்கு ஆறு ரூபா பல் போல் எட்டு ரூபால போற கம்பி ஒயிருக்கு தம்பி இந்த வீட்டுல எது வேணாலும் காந்திபதி இல்லாத என்ன ஒரே காந்திபதி காந்திபதி இந்த தம்பிக்கு போஷன் வாடகைக்கு வேணுமா அதான் என் பிரசாரத்தை குடுக்கறதா சொல்லிட்டேன்னு அப்புறம் என்ன பேசு அந்த சொல்லுங்க ஒரு நிமிஷம் அம்மா நீங்க இன்னும் தமிழ்நாட்டில இருக்கீங்க என்ன தெரியுமா என்னடாது உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா இல்ல நீங்க இருக்கு விட்டுருவீங்களா என்னதான் உங்களுக்கு அடையாளம் தெரியாத நினைக்காதீங்க என்னங்க நீங்க டெய்லி மாடியில வந்து நிப்பீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பதினாறு வயது ஸ்ரீதேவி நீங்க ஸ்ரீதேவியா என்ன தம்பி என்ன பார்த்தா ஸ்ரீதேவி மாதிரியா இருக்கா இப்ப ஸ்ரீதேவி பாக்கும்போது உங்க மாதிரி இருக்கு ஐயோ பாருங்களேன் அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய் அதே காது அதே கதவை அதான் சுமாரா இருக்கு தம்பி உங்களுக்கு என்ன வேணும் போதும் எனக்கு ரொம்ப ஞாபக சத்து எனக்கு சின்ன வயசு கல்யாணம் அதையே நினச்சிட்டு இருக்கேன் போன வாரம் கல்யாணம் ஆச்சு லவ் மேரேஜ் லவ் மேரேஜா எங்களை மாதிரிதான் லவ் பண்ணியா கட்டிட்டீங்க என்னடா உங்களை ஏதோ எம்எல்ஏ மாதிரி கடத்திட்டு வந்து தாலி கட்டினாங்களோ நினைச்சேன் மிஸ்டர் இந்தியா ஸ்ரீதேவி தயிர்வெட தேசிக எப்படிங்க தம்பி உங்க பொண்டாட்டி எந்த ஊரு என் பொண்டாட்டி பேரு நரசம்மான் சொந்த ஊர் ஆந்திரம் எப்பவுமே தெலுங்குதான் பேசுவோம் அட்வான்ஸ் எடுத்து ஸ்ரீதேவிமா என்னது நூறு ரூபாய் குடுத்தா போதும் இருக்குது இந்த ஐயா இங்க கொடுத்துருப்பா இந்தாங்க அங்கே என்னங்க மாறி மாறி சொல்றீங்க ஏங்க இந்த வீட்டுல இந்த நூறு ரூபாய் வாங்கிக்க வேற யாருமே இல்லையா சீதா கூப்பிடுங்க சீதா சீதா வாமா நீ வந்து வாங்கிக்கோ நர்சம்மா நர்ஸ் அம்மா எப்படி மெட்ராஸ் போச்சி நர்சம்மா ஏயா சார் நான் சொல்லல சார் நான் தாலி கட்டின நர்சம்மா இதான் சார் தம்பி இது நர்சம்மா இல்ல டாக்டர்மா இல்ல சொல்லாதீங்க நான் தாலி கட்டின ஆந்திரா பொண்ணு நர்சம்மா தம்பி இது ஆந்திராவும் இல்ல கேரளாவும் இல்ல தமிழ்நாடு பம்பரம் இல்லப்பா இவன் பொண்ணு சீதாப்பா நான் பத்து மாசம் சுமந்து பேச சீதா இல்லீங்க இல்ல இல்ல இவத்து மாசம் சுமந்து பேத்த சீதா என்ன ஆச்சரியம் இந்த பிரம்மா இருக்காரு அவருக்கு ரொம்ப சோம்பரியத்தன உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேரை படிக்கிறாரு அதுக்காக எப்படி அவர் என்னமோ லீவுல வேலை செய்ய மாதிரி என்னோட சம்சாரம் நரசமாவும் இந்த பாப்பா பேருந்தே சீதா சீதா ரெண்டு பேரும் பாக்க ஒரே மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல அப்பா இந்த ஆளுக்கு வீட்டு வாடகை விட வேணாம்ப்பா ஏமா இவரு பொண்டாட்டி மாதிரி இருக்கனு சொல்லிட்டு வீட்டுல அடுப்பு எடனே ஓடிட்டு ஒரு கொள்ளிக்கட்டி எடுத்துட்டு வாங்க ஏன் என்னோட கைய நான் சுட்டுக்கணும் என்னோட சம் தவிர வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைச்சு பாக்காத நான் இன்னைக்கு தம்பி ஏ என்ன கூடதான் ஸ்ரீதேவ் மாதிரி இருக்குன்னு சொல்லலயா அதுக்காகவே என்ன பார்த்து ஒரு பழக்கம் ஆகாத கனிப்புண்கள் முகத்தை மட்டும் நான் பாக்கவே மாட்டேன் இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பொண்ணை பாக்காத ஒரு ஆணம் இந்த காலத்துல இல்ல நான் அந்த காலத்திலிருந்தே எப்படிதான் நான் பொறந்தேன் ஏன்னா எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது கல்யாணமாகாத ஒரு பொம்பளை நர்சு தங்கமான பிள்ளை உங்களை பாக்கலாங்க கருத்து வலிக்குது அதிகமா யோசிக்கிறாரு என்னங்க வெளிய போயிட்டு வரும்போது மறக்காம காயின் கிளீனிங் பவுடர் வாங்கிட்டு வாங்க காயின் கொஞ்சம் பவுடர் போட்டு தேய்ச்சாலே பாத்திரம் எல்லாம் ரூம் எல்லாமே ஒரு ரூபா தானா இவ்ளவு சொல்ற இப்பதே போய் காயின் கிளீனிங் பவுடர் வாங்கிட்டு வந்துற என்ன யாரும் சுதரடிக்க ஓய்வா உட்காந்துருக்க பெரிய ஆரம்பிக்கலயா யோ இன்னைக்கு என்ன செய்ய தெரியுமா ஆகஸ்ட் பதினஞ்சு அடையே பிடிதா நீ தேட வேட்ட அடியா போய்க்கல இன்னைக்கு ரேஷன் கடை லீவு ஓஹோ ஸ்டாப் அண்ட் ஷாப்ல வாங்கிக்க சொல்றியா பாம கிடை கடல போதுங்கறியா நரசம் அப்ப அந்த அர்த்த கண்டுபிடிக்கிறேன் சுந்தரம் எனக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு சரி சரி இருபத்தாறு வருஷம் சுந்தரம் கல்யாணம் சந்திக்கிற ஆச்சரி என் ஒய்ஃப் கோயில்களாவை பார்த்து அடிய கோய்கலா என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்ட அதுக்கு அப்படின்னு இரும்பினா பாரு அப்ப புரிஞ்சுகிட்டயா அவளுக்கு என்ன மட்டும் இல்ல டிவிய சேர்த்து புடிச்சிருக்கு இருமல் பாஷ எனக்கு ஒரு பையனை குடிக்கா சொன்னிய என் கள்ள படவே இல்ல நீ அவனை பார்க்கவே முடியாதியா ஏன் டப்பாலு போட்டு ஒழிச்சு வச்சிருக்கியா என் சும்மா ரியா அனாவசியமா வெளியே தான் வரமாட்டான் அவசித்து கொடுவா சும்மா இருக்க மாட்டேன் காயில குளிக்கிறதுக்கு பள்ளி விளக்கத்துக்கு மட்டும் தான் வெளியே வருவான் அட உ தம்ப தண்ணி வேணும் கேக்கலாம் இல்ல கேட்க மாட்டானே ஏன் தம்பின்னு கேட்டா உங்க வயசு புண்ணு ஓட்டிருக்கா நான் எப்படி சா உண்டு கேக்குறதுன்றான் அவ்வளவு தங்கமான பையனா ஆமா அவனை கூப்பிடான் பாரு பிச்சை தம்பி ம்பி என்ன சார் கூப்பிட்டீங்களா ஐயா என்னப்பா என் வீட்ல இருந்து வரேன் ஐயோ நீங்க ஒரு ட்யூப் லைட் ஆனா நீங்க ஒரு ட்யூப் லைட் தெரியலீங்களா அம்மா எங்கிட்ட சொன்னாங்க நான் போய் திருப்பி விட்டு வந்தேன் தான் நரசிம்மா ஹலோ தம்பி அந்த மாடி போஷன்ல ட்யூப் லைட் எரியலயா அது எனக்கு வேலை இல்லீங்க ஹாபி இல்லப்பா குடி இருக்கிறேன் சொல்ல வந்தா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு கரமட்டுமா ஏன்பா நீ எங்க வேலை பாக்குறேன் இவ்வளவு நாள எந்த வீட்டுல குடி இருக்கீங்க நான் எங்க வேலை பாக்குறேன் உங்களுக்கு யாருமே சொல்ல இல்லையா நல்லதா போச்சு இந்த கிருஷ்ணா ஷிப்பிங் கார்பரேஷன் சேரும் போது மேனேஜராக சேர்ந்தேன் நேற்று டெல்லியிலேருந்து ஒரு ஆர்டர் வந்துருன்னு சொல்லி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து என்ன பியூனாக்கிட்டாங்க என்ன தம்பி வந்து ஒரு வாரம் நல்ல நாள் பார்த்து உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரதான் நல்ல நாள் நல்ல நாள் உங்க வீட்டுல யாரோ மரணப்படுக்கல இருங்க எங்க உயிரில எழுதிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி என்னங்க உங்க வீட்டு மாமி என்ன சொல்றாங்க சரியா கவனிக்கிறீங்க கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லு ஓஹோ இன்னைக்கு புதன் கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காதுங்க என்னடாது ஜப்பான் பாஷா சீனா பாஷையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இருமல் பாஷா ரொம்ப வித்தியாசமா இருக்கு தம்பி இப்ப எல்லாம் யார் பேசினாலும் என்னசாரத்தை அவர் கூட்டிட்டு சொல்றாரு என்ன சார் நீங்க அதெல்லாம் இருமல் வந்துச்சு அவ்வளவுதான் இருமலா இருக்க அர்த்தம் அப்படின் சொல்றேன் ஏன்பா சம்சாரத்தை எங்க தங்க வச்சிருக்க எங்க அக்கா வீட்டுல அக்கா வீடா என்னப்பா பெருசா ரெடி பண்றது கவர்னர் மாளிகா காலி பண்றதுக்கு பொட்டி படிக்கிறதுக்கு ஆட்டோல வர வேண்டிதானே என்ன இருமிதான் ஓடுறாரு நம்ம கீழ்ச்ச கோட்டை தாண்ட கூடாதுப்பா அப்படியா என்ன சொன்னீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல காஞ்சிமதி பொண்டாட்டி போய் கூப்பிடு வரல விழுந்து இருக்கணும் இன்னைக்கு உங்க வாய்ப்பு கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்களே என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறேன் நீ சீத்தாவா காலேஜுக்கு கிளம்பி போன உடனே உன் ஆந்திர பொண்ணு நரசம்மா ஆட்டோ ரிக்ஷா வச்சு அழிச்சு வந்து போறேன் அதுக்காக உங்க தாடி மீசி எல்லாம் ஒட்ட முடியுமா சும்மா இன்னொரு கெட்டா நரசம் எங்கே பேப்பர் படிக்கும்போது ஆந்திரால குண்டூர் சேஷகோபாலிய ஒரு பெரிய கிரிமினல் லாயர் தன்னோட பொண்ணை காணும்னு முடல் நிலத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு அதுல அந்த பொண்ணு பேரே அரப்பம் வந்தது அது கடைசியில முடிஞ்சது நீ சின்ன பொண்ணா இருக்கா இப்ப நரசம்மா வச்சா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு டாக்டர் மாவா மாத்திக்கலாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இதை வச்சுட்டு டெல்லி வரைக்கும் பேசலாம் கவலைப்படாத தெலுங்கு இருக்க எப்படினாக்க கொஞ்சம் அடித்தொண்டு பேசணும் பேசறதுக்கு முன்னாடி லேசா சிரிச்சுக்கணும் பேசி முடிச்சோன்னு எங்க கேப் கிடைக்கட்டும் அதுண்டி ஒனக்கு தெரியுதா அப்படிங்கிறது நான் தெலுங்கு தெலுசாடி தெரியுது ஹலோ அங்கேயும் தெரியாது நினைச்சீங்களா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா நீ தான் வீட்டுல சொல்லு சொன்னா சொல்றேன் அதானே ஒன்னாதான் கோவம் வருஷம் டீ சொன்னதான் வந்த பொண்ணுக்கு யாரு புதுசா யாரு பொண்டாட்டின்னு தெரியும் உங்க மட்டும் தெரியாத நீங்கதான் பொண்டாட்டின்னு வரதுக்கால எடுத்து வச்சுவாமா வலது காலம் ஆந்திரே இருந்த பொண்ணா அது ரொம்ப இன்னொன்டா வளர்த்துட்டாங்க அது வலது காலு கூட தெரியாதான் வளர்ந்துருச்சு நம்ம தான் எல்லாத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் அது வலது காலு மீன்ஸு ரைட் லெக் ஈ ரைட் லெக் சூசி தானி லோப்புல போய் இது மாயம்ம கோயில் தீமிதி விழா நடக்கிற மாதிரி டங்கு டங்கு நடக்கற அது ஆந்திராஷ்ட கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இதுதான் இது மன இந்தியா அது மன பாகிஸ்தான் அந்த பக்கம் சொல்றாங்க பத்தியா அதான் மன இலங்கை கமனு கடை இது அவங்க ஹவுஸ் அது நம்ம ஹவுஸ் எல்லாம் தமிழ்ல சொல்லணும் இந்த பொண்ணயோ பாத்துருக்கேனே சார் நீங்க இந்த வீட்டுல நீங்க இருக்கும் போது அவர் யோசிக்கிறாருமா அதானே விடாதீங்க உங்க வானலாவே அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க உங்களுக்கு அறிவு எல்லாருக்கும் தெரியணுமா எஸ்லயே வந்துருச்சுங்க அன்னைக்கு பிச்சை தண்டி சொல்லு அது பொண்டாட்டி நரசம்மா நம்ம சீதா மாதிரி இருப்பான் சீதாவோட பழகி பழகி குரல் அதே மாதிரி தெரியுது அவனு அவனு நேனு சீதா போனவே உண் அது எப்படி அது எப்படி சீதா உனக்கு தெரியும் நேனே செப்பி நான் தான் சொன்னேன் நீ சும்மா இருப்பா ஏன் சீதாவா. ாமந்திரிகா ந்தர வராட்டி சீதா லக்ஷ்மி நரசம்மா அம்மா அம்மா சொந்தமா சொன்னது பெரிய பேரா சொன்னது பாதி பேரு தான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் ஏன் குறுக்க பேசுறீங்க பாக்கி பேரு அந்த பொ நூத்தி இருபது பக்கம் நோட்டு பக்கம் தான் வீட்டுக்காரரு தெலுங்கு பொண்ணு இல்லையா தமிழ்ல சொல்லணும் அதாவது வீட்டுக்கார மீன்ஸு ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் காரா ஆமா இவரு ஹவுஸ் ஓனர் கார்டு அவங்க ஹவுஸ் ஓனர் லாரி ஐயா ஹவுஸ் ஓனர் கார்டு லட்சணங்க என்ன சொல்லுது உங்களை பத்தி தெலுங்குல ரொம்பது என்ன பண்ண முடியும் நல்ல வைக்காரு விவரம் எனக்கு கூட ஒரு நல்ல லாயர் தெரியும் நீ எப்படியா இவங்கள பண்ண முடியும் எதுக்குதான் அடுத்து வீட்டுக்குள்ள வருதுன்னு இல்லாத உனக்கு அவர் தான் வேண்டாத ஒரு பார்ட்டி சைடு போர்ஷன் மாடியில குடியிருக்காரு தூண ஒட்டினு வருவாரு பல்லோட வந்து மடியில போட்டு நரசிம்மன் நரசிம்மன் அப்பா புரிஞ்சிச்சியா நீ மடியில போட்டுக்கிறியா அண்ணன் எவ்ளோ வெயிட் தெரியுமா ஏமா உனக்கு எந்த ஊரை ஆந்திரா அதெல்லாம் கரெக்டா சொல்லும் தெலுங்குல பேச பழக்கமா ரொம்ப தமிழ்நாடு சொந்த ஊர் வந்து இது சிவகாட்சி சிவகாட்சி இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் மல்கோவா ரசாலு ஆ நெருங்கிட்டி அதுல எந்த தெரு ஐயோ ஆஞ்சநேயா என்ன வீட்டு நம்பர் வரைக்கும் வேணுமா ரொம்ப துரதிருஷ்டமான என்ன பதிமூணு நீங்க பன்னெண்டா ஒன்பது நாங்களே இல்லப்பா பன்னெண்டுதான் அஞ்சு வருஷம் அந்த வீட்டுல குடி இருந்தேன் அப்போ கிருமணேஷப பொன்னாணி அது எவரும் சார் அவங்க அப்பா பேரு தமிழ்ல சொன்னீங்க பாருங்க தெலுங்குல சொன்னதான் புரியும் சேஷகோபாலும் அப்படுமா யோ ஐயோ தமிழ் கத்துக்கிட்டு போயா நாங்களே அவங்க அப்பா கட்டி கல்யாணம் கட்டி வந்து இருக்கிற இங்க இவரு வந்து நல்ல வேலை இந்த இரும்பு இருக்கும் தப்பிச்சோம் எப்படி ஓர்த்தீங்களா அழகானம்மா ஐயோ அவர் போனோம்னு அழுக டக்குன்னு நின்று பாருங்க காற்பயிலும் கொழா தண்ணி மாதிரி நீ பே குடிச்சிட்டு வா இன்னைக்கு நீ சமைக்க வேண்டாம் நாங்க பட்டினியா இல்லப்பா புதுசா கல்யாணப்பட்டு வந்திருக்கீங்க பால் பாயசம் வச்சு நானே சமைச்சிருக்கேன் போ ஒண்ணப்படாத இருமல் சே பண்ணிக்கலாம் கவலைப்பட்ட பவுன் பால் எக்ஸ்ட்ரா ஒண்ணா வாங்கிக்க அப்பாதி கிடைக்காது இருக்கிறது ரெண்டு பேருக்குமே என்ன மனுசாமி வந்த போற பால் ஊத்தனா போக வேண்டியது தானே பெரிய ரோதன பண்றீங்க என்னது பால் ஊத்திட்டியா இப்பதான் சீத்தம்மா வாங்கி போய்குது அது சீத்தாரல புதுசா குடி வந்து பொண்ணு பேரு நரசம்மா கூப்பிடுற பாரு நரசம்மா நரசம்மா ஏ ீத்த பொண்ணுக்கு சுத்தமா தமிழே பேச தெரியாதுமாச்சு என்னது தமிழ பேசா ஏமா உனக்கு தமிழ் பேச தெரியுமா என்ன நீ தமிழ் தெரியுமா தெரியாதோட ஹிந்தியில பதில் சொல்றது எட்டரை மேல யாரும் டிவி பாக்காதி பேச வேண்டியதா தமிழ் தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாரு நீ என்ன சொல்லணும் குறைச்சி அறியாம் ஐஎம் சாரி நான் கன்னடத்துல பேசிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படி சொல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வந்தா கட்டி கட்டி குடுத்த நாளைக்கு உங்களுக்கு வழங்குபவர்கள் சீத்தம்மா என்னம்மா போயிடுது இப்ப வந்துருவா என்னாமா மணி நாலர வந்தாட பெத்த அப்ப மாதிரி பாத்தர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துருவா சரிம்மா நான் துட்டு குடுத்துறியா இல்ல பால் வாடிக்கா வாங்கிக்கிறியா வேணாம் வேணாம் இன்னைக்கு காசு தீர்க்கோ நான் எல்லாருக்கும் இருக்க மாட்டேன் சனியனே தமிழும் தெரியல ஒரு எழவும் தெரியல இன்னைக்கு காசு வாங்கிக்கோ நாலுல இருந்து கணக்கு தீஸ்கோன்னு தமிழ் சொல்லு சனியனே தமிழ் தெரியல ஒரு எழவும் தெரியல காசு முறைக்கிறோம் நான் ஏதாவது சொல்லி இருந்தாக்கா என்ன வயசு வந்து எனக்கு ஒரே டவுட் ஆக்கிது ஒரு கண்ணு வச்சுக்க அவள் அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா ஒரு நோட்டு போட்டு யார் யாரும் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு எழுதி வைக்கிறேன் நான் வெளில போனும்னக்கு ஒரு கள்ள காதல் இருக்கான் அப்படின்னு திரும்பியே வரமாட்டேன் பொண்டாட்டி திடீர்னு வெளில போகணும் சண்டையா போங்க உங்களை பார்த்தா சண்டை போடுற மூடே இல்ல என்ன பார்த்தா எந்த பொண்ணுக்கு சண்டை போடுற மூடு வராது இருந்தாலும் நீ சண்டை போட்டாதான் வெளில கிளம்ப முடியும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு உங்க அம்மா உன் நினைச்சுக்க ஆஞ்சநேயர் வளம் வரும் காந்தி அப்பா வாழை முடிக்கும் போல சண்டைக்கு அரசியல் சண்டையா காரணமே இல்லாத போடுறதுக்கு குடும்ப சண்டை பயங்கரமான காரம் வேணும் இப்ப இந்த பால்காரம் சண்டை போடலாமா அவனோட சண்டை போட்டு அவன் வீட்டு போய் அரிய பால்காரம் பால் கொடுத்தான்னு அவன காப்பி போட சொன்னேன் என்ன நீ பொம்பளையா இருந்துன்னு சண்டை போட தெரியலன்ற பேப்பர் படி பொம்பளை என்ன சண்டை போட்டுக்கிறாங்க ஆதியா மறுபடியும் யார பாத்திரி காப்பி போட சொல்றேன் இந்த காப்பி கேப்பி போட நம்பகா ஆமா ஏப்பி போடன்னு சண்ட என்ன பத்தி என்ன பேசுகிறேன் அப்பா அம்மா வச்சு பேசுறேன் பல்ல ஒழிச்சிருவேன் உனக்கம் இங்கிலீஷ் தெரியுமா எனக்கு தெரியாதா எஃப் ஜிஎச் என்ன பத்தி ஏன் எப்படி சண்டை படுறீங்க நீ சொல்றேதமா காப்பி போடுத்துவர நீங்க வீட்டுல மூணு சமயக்காரன் எதுக்குடி நான் கைய கூட கழுவ மாட்டேயா கையை கழுவ மாட்டீங்களா மேலையே தொச்சுப்பீங்களா ஆந்திரால இருந்து வந்துட்டு கையை கழுவ மாட்டேன் என்னடா தமிழ்நாட்டுக்காரங்க இருக்க ஒரு முக்கியம் அதனால என்ன பார்த்து வாடு காட்டு போட செப்தாரு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க ஒரு ஆம்பரம் இது தமிழ்நாடு புருஷன் எதை கேட்டாலும் செய்யணும் சாரையே கேட்டா கூட காய்ச்சி தரணும் உனக்கு என்ன தேவை பான அதுதான் வாங்கி தர முடியும் ஈஸ்டர் வீட்டுல காய்ச்சிருந்தா காய்ச்சி இல்ல வீட்டை வீட்டு வெளில போடி போயிடுமா தமிழ்ல போ அவர்தான் கண்ணு உங்களை பாத்து சொல்ல சொன்னாரு என்ன சரிங்க ஐயோ வாங்க சார் வாங்க நடிச்சு மே வரமாட்டேங்க நினைச்சேன் வந்துட்டீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார் என்னோட சம்சாரம் ஓடிட்டா இப்ப என்ன ஆயிடுச்சு என் சம்சாரம் ஓடிட்டா ஏன் இப்படி பணத்தை ஏதாவது அருமை தெரியுமா கட்டில படுத்திருக்கா எந்த ஓடிட்டா நரசு என்ன பெரிய இடத்து பொண்ணு நான் தம்மா தும்பு இடமா எனக்கு மாத்திரம் ஆறு பங்கா நாலு காரு இருக்க இருந்தா நானும் பெரிய இடம் சொல்றேன் நன்றி இப்ப என்னையே எடுத்துக்கோ ஏன் ரொம்ப கேவலமா இருக்கீங்களா அது இல்லையா இந்த வீட்டுல சமையல் வேலை பண்றதும் நான் தான் தோட்டம் வேலை பண்றதும் நான் தான் பாத்ரூம் கூட நல்லா கழுவுறேன் ஏன் இல்லாட்ட நாரிடும் கேக்குறேன் குடும்பம் குடும்பம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு வேலை நீ ஒரு வேலைனா இப்படி பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் நானே நான் எல்லா வேலையும் நானே செய்யலயா ஏன் அவளால முடியாது வந்துட்டாங்க சீட்டா இந்த பக்கம் போமா தம்பி கவலைப்படாத வீட்டுல அவமானப்படுத்துறதுக்குன்னே ஒரு ஜந்து வளர்க்கறீங்களா வேணாங்க நானே எப்படியாவது போய் என் சம்சார் கையில காலையில் விந்து கூப்பிட்டு வந்துடுறேங்க இத பார்த்தந்தி உன் பொண்டாட்டி வந்தது அவ என்ன சொன்னாலும் ஆமா ஆமா போட்டுடு ஒரு நாலு நாளைக்கு நாலு நாளா அப்புறம் ரெண்டே நாள் போட நரசம்மாவ நம்ம வழித்துக்கு ஒரு வார்கு நினைக்கிறேன் அதெல்லாம் சரியா வராதுங்க நான் வேணா நரசம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டுமா அதெல்லாம் ஒண்ணு ரூபாய்க்கு ரெண்டு டைவர் வேண்டாம் அதெல்லாம் போய் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வீட்டை காலி பண்றேன் வயப்ப ஒரு வாரம் தங்க போறதா சொல்றாங்களே இப்ப என்ன பண்ண போறீங்க என்ன பண்றது நீ நல்சம்மாவா என்னோட ஒரு வாரம் நம்ம போர்ஷன்ல தங்கணும்னா அவங்க பொண்ணு சீதாவா அந்த வீட்டை விட்டு ஒரு வாரம் வெளில போனும். நீ என்ன சத்தியம் அப்ளிகேஷன் போட்டிருந்தேனா என்ன சத்தியம் சொல்லு எல்லாம் நீ காலேஜ்ல சேர முடியாது நான் மட்டும்தான் சேர்ல பிளீஸ்மா காலேஜா காதல் எல்லாம் வரும் எங்க உங்களுக்கு ஞாபகம் போகும்போது என் பின்னாடியே வந்து என்ன காதலிச்சு ஏமாத்தனீங்க அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வரணுமா அம்மா நான் அந்த மாதிரி எல்லாம் போகமாட்டாமா வேணா நீ பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிற போருமா அப்படின்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கொடுங்க சத்தியமா ஆமா என்னன்னு உன் கல்யாணம் இந்த வீட்டில நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி நாங்க தாலி எடுத்து மாப்பிள கையில கொடுத்து மாப்பிள உன் கழுத்துல கட்டணும் இப்படிதான் உன் கல்யாணம் நடக்கணும் நடக்கும் எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு சம்மதம் சத்தியம் கண்டபடி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்து ரொம்ப வினோதமான சத்தியமா இருக்க ஓகே ஒன்னு கவலைப்படாது எப்படி இந்த மாதிரி சத்தியெல்லாம் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீ முதல்ல ஊட்டி கிளம்புற வழியப்பாங்க அதை விடவா இது ஒரு பெரிய ஆபத்து நீ ஊட்டிக்கு கிளம்புற ஐயா அம்மா யாரையாவது அதுக்கு ஏன் இப்படி கெஞ்சுற என்ன படிங்க அன்புள்ள காந்திமதிக்கு உன்னுடைய அண்ணன் அசோகன் எழுதி கொண்டது இங்கு தம்பி நம்பியார் உட்பட யாவரும் சுகம் துபாயிலிருந்து திருச்சிக்கு வந்து இருக்கும் என் மகன் மனோகர் நாளைக்கு துபாய்க்கு திரும்பி போகிறான் போகும் வகையில் அப்படியே அங்கே வந்து உன் பெண் சீதாவை பெண் பார்க்க மணிக்கு வருவான் அவனுக்கு பெண்ணை பிடித்திருந்தால் உடனே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் இப்படி அப்பா வீரப்பா சொற்படி அன்புடன் உன் அண்ணன் அசோகன் என்னங்க மனோகர் எப்ப சீதாவை பெண் பார்க்க வரா மூணு மணியில் போட்டிருக்கு என்னங்க இந்த நேரம் பார்த்து சீதா ஊர்ல இல்லையே ஒரே கூச்சலு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நரசம்மா என்னமே மாடர்ன் டிரெஸ்ல இருக்கிற அது ஏமே மாடர்னா வச்சுனாரு நேரம் என்னங்க இப்ப நரசம்மா பார்த்தா நம்ம சீதா மாதிரியே இல்ல ஆமா அதனால மனோகர் வரும்போது இவ்ளே சீதாவை நடிக்க சொன்ன சொல்லி ஒத்துக்கணுமே நாம ஒத்துக்க வைப்போம் எங்கம்மா உன்னாரு என்னது என்னங்கது புருஷனை கேட்டா பாட்டு பாடுற நரசம்மா உன் புருஷனை கோபிடுமா ஏமாண்டி எங்க பிச்சை தம்பி வந்ததும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்னது மனோகர் மனோகரா மனோகரா மனோகரா ரொம்ப பழைய படமாச்சி டிவில காட்டுனாங்க அதை விட பழைய படம் இனிமேதான் அது இல்ல தம்பி மனோகர் எங்க அண்ணன் பையன் அசோகன் என்ன உங்க பெரியனா அப்போ உங்க குடும்பத்துக்கு நம்பியாரு என்ன உறவு நல்ல நீங்க அதனால தம்பி மனோகர் வரும்போது உன் பொண்டாட்டி நரசம்மாவ சீதா மாதிரி நடிக்க சொல்லணும் என்னடாது என்னோட சம்சாரம் நரசம்மாவ உங்க பொண்ணு சீதாவா நடிக்க சொல்லணுமா என்னடான் நீங்க இருக்கீங்களா நான் என்னடானா உங்க பொண்ணு சீதாவை நிமிந்து கூட பாத்தது கிடையாது திருப்தியா அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் என்ன இப்படி நடிக்க சொல்றீங்களே உங்களுக்காக ஒத்துக்கிறேன்மா ஏதோ அன்னைக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருந்து வாடகை குறைச்சிங்க அதுக்காக நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் இத பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தான் என்னோட சம்சாரத்தை உங்க பொண்ணு சீதாவா நடிக்கிறதுக்கு நான் விடுவேன் அதுக்குள்ள அந்த பையனை பொண்ணு பாக்க முடியுமோ பாத்துட்டு போயிட்டு சொல்லுங்க மட்டும்தான் என்னோட அனுப்புவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் விஷயங்க அந்த என்சாரம் நஷ்டமா நானும் அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கனால ஒருத்தர் ஒருத்தர் ஆசையா அடிச்சுப்போம் வச்சுப்போம் அது வந்து உட்கட்சி பூச்சல் மாதிரி ஆனா வெளியில யாராவது நஷ்டமா ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அப்படியே என்னோட ரத்தம் கொதிச்சு போடும் தவறி நரசு நினைச்சு சின்ன வயசுல பழங்குற மாதிரி நடந்து முயற்சி பண்ணுறேன் சுருக்கமா சொல்ல போனா உடம்புல அரசியல்வாதி ரத்தம் ஓடுது அந்த பையன் இந்த நடு ஆள் செருப்பாலேயே அடி அடி அடிச்சிருவன் அடி வாங்காத பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு சொல்லுங்க உன் பொண்டாட்டி நரசம்மாவுக்கு சரியா தமிழ் பேச தெரியும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா சரிதான் தம்பிங்க வாய் தவறி சொல்லி தம்பி மாப்பிள்ள இன்னும் தான் கூப்பிட வேண்டாம் உங்க பொண்ணு சீதாவே நான் மாத்திட்ட அந்த அளவுக்கு தமிழ் கத்து குடுத்துட்டேன் நாங்க ராத்திரி தூங்கவே இல்லையா தமிழ் கத்து கத்து ஒரு நிமிஷம் அரிச்சு அப்புறம் பறக்கரிய நீ மெட்ராஸ் வந்து எவ்ளோ நல்லாச்சு உனக்கு இன்னும் மெட்ராஸ் பேச தெரியாது அந்த மறுப்பா எங்க வரும் அவன் மஞ்சா சாத்தா நான் எடுத்துறேன் மஞ்சாசத்த எடுக்கிறாங்க பிரியாணி பண்ற இருக்கு அப்படி இல்லம்மா அந்த அம்மா எப்படி பேசுறாங்க அவங்களை மாதிரி பேச உங்களுக்கு சுத்தமா அறிவே கிடையாதுங்களை சண்டை போட கூடாதுன்னு அவங்க சோதிக்காதீங்க சார் இதுக்குதான் யூனிஃபார்ம் ஏன் பறக்கறீங்க உள்ள பணி போல எதான் நடந்தது டிரைவர் டாக்ஸி வாடகை கூட வேணாம் போற மாப்பிள ஊர்ல அப்பா சௌக்கியமா இருக்காங்களா சௌக்கியமா இருக்காங்களா நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்க மாமா சௌக்கியமா இருக்கீங்களா சொல்ல மறந்துட்டேன் துபாயில ஒரு படம் பாத்த அப்படியா இருக்கீங்களா இவனுக்கு ரெண்டு நாள் இந்த வீட்டுல தங்கிட்டு போகணும்னு ஆசை இல்ல இல்ல நாங்க ஒரு நாள் தான் சொல்லிடுவோம் என்ன டூ அவர் தான் சொல்லிடுறேன் அதுவும் சரிதான் நீங்க சொன்னா கூட ஒரு நாளைக்கு மேல என்னால தங்க முடியாது ஏன்னா நீங்க டூட்டில ஜாயின் பண்ணி ஆனா என்ன காரிய பத்தி பாத்து நிக்கிறேன் வயசாச்சு குணமா இருக்குன்னு நினைச்சேன் அப்படியேதான் இருக்கீங்க அத்த சீதா நான் துபாய் கூட்டு போறேன்னு வச்சுங்க அவளுக்கு அங்க ஈஸியா நர்சால கிடைச்சிரும் அடுத்த வருஷமே சீதா இங்க வரும்போது என்னது அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள இந்த வேலைக்காரின் வேலைக்காரி இல்ல பக்கத்து பொண்ணு பேசி இவனுக்கு தெலுங்கு வந்து மாப்பிள்ள இதா பொண்ணு சீதா நம்ம சீட்டு கிட்டாது என்னால அங்க வந்து அடிக்க முடியாது தப்ப நிறுத்தி காட்டி கேட்டி சின்ன வயசுல இருந்து சீத்தாவது குட்டி குட்டின்னு கூட்டு பழக்கம் அதுதான் அதெல்லாம் என்னோட சம்சாரத்தூடாது அந்த அளவுக்கு அவசியமா குட்டின்னு கூப்பணும்னா உங்க சாரத்தை கூப்பிட்டு ஏமா சார் யாரு யாரும் பேசாது எல்லாரும் நான் சொல்றேன் நான் தான் புருஷன் புருஷன் புருஷனங்க எங்க வீட்டுல அவங்க கூட்டியிருக்காங்க அவங்களுக்கு நான் வீட்டுக்காரரு நான் ஒரு வீட்டுல கூட்டியிருக்கேன் எனக்கு ஒரு வீட்டுக்காரு இந்த வீட்டுல அவங்க கூட்டியிருக்காங்க யோ எனக்கு பயமா இருக்குங்க என்ன பயமா இருக்கு அவன் தான் அலகு விட்டு ஒண்ணு மாடி போடுச்சு நரசிம்மா இருக்கோண்டி நரசம்மா நரசம்மாவா சீதா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தியா அதான் சீதாவும் நினைச்சேன் காந்தி மதிய நினைப்பீங்களா சரியான குழப்பவாதியா நீழப்ப எனக்கா உனக்கான்னு பாத்துடுபா உங்க ரெண்டு பேருக்கு நெருங்கின பந்து ஒருத்தர் குடிச்சு வந்து நீ ஏன் என்ன பரியாங்க கல்யாணம் இந்த விஷயம் என்ன ஆகும் அவருக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன் நரசம்மா பாத்துட்டு உடனே அவர் போயிடுவார் அப்படின் வந்துருக்காரா வெளியில நிக்கிறாருப்பா கூட்டிட்டு கூட்டு போறது கிடையாது யாரு வந்துருக்காங்க பாரு சேஷபாபா லயா நரசிம்மாவோட அப்பா நரசிம்ம என்னையா மன கூத்துரும் எக்கடா என்னையா கூத்து கூத்துன்றாண்டி மன டாக்டரு ீதா சீதா அந்த அது மன டாட்டரு யூஞ்சர நார்த்தி பிதிபேளாஹூடி சாமுதிரிகால சுந்தரவராந்தர குடமுரு சீதாலி நரசம்மா நேரங்கிச்சே உன்னோட மாப்பிள்ள தெரிஞ்சுயா அல்லுடு நீங்க மாமுடு நானுடு உங்க பொண்ணு பேருமே சேர்ந்து நேர்த்தி மார்க்கெட்ல போய் மாவுடு அவரே ஊர்காய போட்டு கொடுத்துருப்பாரு நரசிம்ம என்ன மன கூறம் எக்கடா வர சொல்றயா காந்திமதி அம்மா நரசிம்மா வர சொல்லுங்க வந்துட்ட நரசிம்மா பெரிய மகளு ே வச்சானம்மா ஏதுக்காரே அவர பத்தி நாயனக்காரே டவுல் காரேன் அது ஒண்ணுங்க ஆந்திர வேண்டாச்சா தெலுங்கு வரது போச்சு தமிழ் வரலாது அவரு யாரே அவர்தான் அப்புடுப்பாரி காரோ நேசம்மா பரவாலே அது சீத உ கையால சமைச்சு போடு ஐயா ரெண்டும் ஒண்ணு எந்த உடனடி பலனு அது வாங்கிக்கு சேஷகோபாலன் இன்னைக்கு இங்கேயே தங்கியிருந்து காலையில போங்க ஏன்னா இட்டி போச்சு பாருங்க இருட்டி போயிருந்தா நரசிம்மகாரு என்ன ஐயா கண்டிந்து மணி ஏழாதி நரசிம்மகாரு இப்படியே எல்லி போத்தானு என்னங்க அண்ணன் எங்கெங்கயோ பாத்து பேசுறாரு அண்ணனுக்கு கண்ணு ஒளி விளக்கா நரசிம்மார் என்ன பொட்டி எல்லாம் தட்டி விடுறாரு நரசிம்மகா பாத்து பாத்து போற கொஞ்சம் இங்க கொஞ்சம் லெப்ட் ஆ ரைட்ல போங்க கொஞ்சம் ரைட்ல போங்க கொஞ்சம் பெரிய மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணி என்ன பண்ணியா நானும் அவரை தள்ளி விட்டு அவரே கை காலாம் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு கண்ணு தெரியாது மாலை கண்ணு அப்படின்னு பொண்டாட்டி சொல்லல என் மாமனாருக்கு மாலை கண்ணா அது எப்படி இவ்வளவு தெரியும் என் மாமனார் அவங்க அப்பா என்னோட மாமனார் கரெக்ட் மாமனாருக்கு மாலை கண்ணு அது எங்கிட்ட எப்படி சொல்றது காலையில சொல்றத இது என்ன இல்லாம ஆமா நீங்க பேர் யார் என் பேர் வரதராஜன் பிச்சை வேலை பார்க்கிற கம்பெனியோட எம்டி அப்படியா தானிமதி காதிமதி பிச்சகார எம்டி வந்துருக்கேன் அப்படியா உட்காருங்க பரவாயில்லமா பிச்சியை பற்றி விசாரிச்சு போதாமின்னு வந்தேன் அப்புறம் பையனுக்கு பீடி சிகரெட் தண்ணி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது தங்கமான பிள்ளை வெரி குட் வெரி குட் நான் கேட்கறேன் தப்பா நினைக்க கூடாது அவளுக்கும் அந்த பழக்கம் ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் உங்களை கேட்டுக்கா ஆகணும் பிச்சிக்கு கும்பல விவகாரங்கள் கழுகிடும் கேட்கறவங்க நீங்க பாக்குறதுக்கு மாதிரியே இருக்கீங்க ஐயோ என்ன இது வரவோ பரோன்னு என்ன சொல்றேன்னு கேட்போம் என் பொண்ணு ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் ஸ்ரீதேவிய பிச்சைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம்னு ஒரு எண்ணம் ரெண்டாம் தரமாவா ரெண்டாம் தரமாவா பின்ன என்னங்க விழுந்தது கிழ்த்து கிழிப்பா அடைய என்னமா சொன்னீங்கடா என் பையனுக்கு வேலை போட்டு கூடு நீங்க அப்போ உங்களுக்கு காயின் ஒண்ணாங்களுக்கு இந்த பவுடர்ல கழுவினா முகமே தெரியுமா சரிப்பா இவ்வளவு செய்யுதுன்னா அதிகமாகும் எனக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா இந்த காயின் கிளீனிங் பவுடர் வில ஒரே ஒரு ரூபா தான் மலிவான விலை அருமையான தரம் என் கடையில அதிகமா வைக்கிறதே காயின் கிளீனிங் காயின் கிளீனிங் வாங்குவேன் அந்த அளவுக்கு அவசர் மேனேஜிங் டேரக்டர் வந்துட்டு போயிட்டாரு ஆமா உங்க அப்பா எங்க எங்க அப்பா அம்மா குதவியா கொல்லப்பக்கம் துணியெல்லாம் தோழிட்டு இருக்காரு உனக்கு மட்டமான குடும்பம் சொல்லாதீங்க சரி கேவலமான குடும்பம் நாளைல இருந்து நீங்களும் அதெல்லாம் செய்யணும் அதுக்கு வேற ஆயப்பா இரு இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா வெள்ளிக்கிழமை கல்யாண விஷயம் பேசுறதுக்காக ஊர்ல இருந்து வர போறதா லெட்டர் சொல்லிருக்கேன் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு அப்படிமா நான் சும்மா சொல்லி பாத்த ஐடியா வருதான் எந்த பெரிய ஐடியா அதே பழைய ஐடியாதான் இன்னொரு சண்டை போட்டு கிளம்பிடுவோம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்ன பயம் அந்த பார்முலா ஒத்து வருது இல்ல கண்டுபிடிக்கிற வரைக்கும் பார்முலாவும் மாத்தக்கூடாது அப்புறம் இமேஜ் அடிப்படும் சண்டைக்கு காரணம் அப்ப போட்ட சண்டை வந்து பாடுற சண்டை வந்து அரிசி அரிசியில சண்டை வந்து ஆட்சியே கவனி வீடு என்ன ஆரம்பி ஏ அரிசி நெல்லூர் அரிசி உண்டேயான ஒரு புரிச அரிசி மாத்திரம் வாங்கி குட்டா போதுமா ஏன் வயிறு தெரியா சொல்றீங்க அது ஏதம்மா நீ அரிசி வேண மாட்டேங்குது நெல்லூர் அரிசி உண்டே சமையல் லேதுயானம்மா உங்க அப்ப ஆந்திரால பத்து அரிசி மண்டி வச்சுக்கூட்ட அரிசி அனுப்புறதுக்கு ஒரு குக்கர் உந்தியா இல்ல அட்லீஸ்ட் ஒரு மருதி கார் உந்தியா சமய கட்ல மாறுதி கார் கேக்குறாங்க என் நேரம் இந்த சனியனை கட்டிட்டு நான் மாறிக்கிறேன் நான் நான் என் பொண்ணா நடிக்க சொல்லு நடிக்க சொல்லுன்னு கேஞ்சு நீங்க பண்ண பாட அது இன்னும் மறக்கல கொஞ்சம் இருங்க அதை எச்சப்போ அடிக்க சொல்லிட்டு புதுசா சொல்ல சொல்றேன் அப்பா யாரு கிரிமினோபல மாணவனா கிரிமினல் யமா பிளேடு கலை வீச்சுதான் என்ன கூடம்மா என்ன கூட பெண்ணு கேட்கிறதுக்கு போட்டி போட்டு வந்தாங்க நான்தான் இப்போ இதான் இந்த ஆடை கட்டிக்கிடுறதுக்கு நான் ஏன் சுகமா வச்சு என்ன கல்யாணம் கட்டி கிட்ட வந்து என்ன குடும்பத்து சுத்தமா பேசுற எனக்கு கோவத்துல தமிழ் தான் வரும் என்ன பதில் சொல்றது கோவத்துல தமிழ் வருமா தமிழ் அவ்ளோ கெட்டவா இருக்கியா அப்ப அழுக வந்தா கன்னடம் வருமா எங்க எதுலதான் தேசிய உரிமைப்பாடுங்க அவ மறந்துட்டாங்க நான் எங்கடி போற மறந்துட்டடி தாலி தாலிய ம தால கட்ட புருஷ மறந்துட்டு க உள்ள ஓட்ட வர்ற பாருங்க வுன்ல தாலி பண்ணி போடாத ஒருவே பொண்டாடி கோவம் தாலியை கைட்டு கால் அடிச்சா கால் வீங்கிருந்தாங்க ஐயோ என்னங்க ரெண்டு கெட்ட உரம் இருக்குது ஒரு கால்லயே வீங்கிடுச்சி என்ன வெள்ளிக்காய் தாலி தூக்கி விசிறேன் என்ன என்ன என்ன அவருக்கு ஏதாவது வயித்த வலிக்குதுங்க இல்ல கொஞ்சம் மேல் வயித்த வலிக்குதுங்க சொல்றீங்க ஏதாவது ஆச்சுனா எடுத்துவாங்க இந்த பொண்ணு வேணாங்க எப்ப இந்த பொண்ணு தாரியை கைட்டு கீழே போட்டுச்சோ அப்பவே தமிழ் பண்பாடே தெரியாத பொண்ணா போட்டா அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லை இந்த பொண்ணா டைவர் என்ன பயிரும் சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்டேன் என்னங்க சின்ன பொண்ணு இது என்ன பிளௌஸா கைட்டு போறதுக்கு தாலிங்க கழுத்து இறங்கலாம் தாலி இறங்கலாமா சொல்லும் புல் அரிக்குது இந்த பொண்ணு நான் மனசார டைவர் பண்ணிட்டேன் உங்களோட ரெண்டு வயசு இருந்தா கூட பரவாயில்ல நான் ரெண்டாம் தடவை ஏத்துக்கிறேன் என்ன தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க ஏதோ தெரியாம என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்ன தனியா இருக்கு போங்க எல்லாரும் பாம்பு கீண்டிய கப்புனு பாயில கிழமை போயிட்டீங்க புருஷன் தகராங்கி தாலியை கட்டி புருஷன் காலடி வெறிஞ்சிக்கடும் கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா நீங்க வேணா மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு தர கேளுங்க நான் மனசு மாதிரி ஒத்துக்கறேன் அதெல்லாம் வேண்டாப்பா நீதான் வேண்டாம் சொல்லிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க நீங்க வேணா இன்னும் ஒரே ஒரு தரங்க நான் மனசு மாதிரி ஒத்துப்பாங்க பாவம் ரொம்ப கெஞ்சதான் ஒரு சந்தர்ப்பம் குடுத்து பாப்போம்மா குடுத்து பாருங்கம்மா சரி சரிங்க பெரியவங்களா லட்சணமா சொல்றீங்க உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் ஆனா பாருங்க முதல் தடவை இந்த பொண்ணுல அழிச்சு போய் தாலி கட்டினேன் இப்போ கோவில் மூடி இருக்குமே அதை என்ன தம்பி நீங்க வேற கோவில் கோயில்னு இந்த வீடுதான்ப்பா கோயில் ஒண்டாட்டிதான் தெய்வம் இதோ இந்த சாதி எடுத்து இந்த சாதி படத்துக்கு தான் ரெண்டாவது பாயிண்ட் அவங்க அப்பாவுக்கு தெரியாத பண்ணீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன தம்பி இதுக்காக குண்டூர் போய் சேஷவ் கூட்டம் இல்லையா அப்படியே வேணாம் அப்பா நமக்கு அப்பா தான் வேணுங்கிறது இல்ல இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு நான் தான் அப்பா இவ தான் அம்மா அது கரெக்ட் நீங்கதான் அப்பா நீங்க தான் அம்மான்னு நீங்க சொன்னா வீட்டுக்கு பெரியவங்க சொல்ல வேணாமா நான் சொல்றேன் நான் கட்டுறேன் பாருங்க தான் சொன்னீங்க பெரியவங்களா லட்சமா கோவில் மூடி இருந்தா என்ன வீட்டுல சாமி படம் இருக்குது அப்பா அம்மா இல்லாட்டான நாங்களே அப்பா அம்மா இருக்கிறோம் சொல்லி சாலை எடுத்து இங்க எல்லாம் குடுத்துருக்கீங்க நான் கட்டிட்ட மா மாப்பி இப்ப சொல்ற கேட்டுக்கோயா இப்படிதான் நீ பொண்ணும் நீ மாப்பிளையும் மறுபடியும் பெண்ணி சேசி நோப்ட போனாரு என்னையா தெலுங்குல பேசுற எனக்கு சந்தோஷத்துல தெலுங்கு தாயா வரும் எப்படி எப்படி ஏன் பொண்ணுல காதிபதி காதிபதி காதிபதி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அன்னைக்கு மேல டவுட் ஆகுதுன்னு செவிலியாங்க கோழி அம்மர அமைக்கு கொண்டாந்துக்கிறேன் பாவி பால்கார முன்சாமி காட்டு குடுத்துட்டியடா கைதே என்ன நடந்தது தெரியுமா இவ்வளவு நடந்துருக்கா இன்னும் நிறைய நடந்து சொல்றதுக்கு டேப்ல இடம் பாத்தீங்களா அதான் இது ஒடனே நம்ம மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க மன்னிச்சுடும் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமான கல்யாணம் கிடையாதுங்க உங்க பொண்ணு உங்ககிட்ட பண்ணி கொடுத்த சக்தி இந்த கல்யாணம் நடந்திருக்கு இந்த வீட்டுல இந்த காலில் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் தாலி எடுத்து யார் கையில குடுத்து அவங்க கட்ட சொல்றாங்களோ அவங்கதான் மாப்பிள்ள நீங்க நான் கட்டிட்ட எங்க அப்பா மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசுவாரு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் இதே பொண்ணு கருத்துல நான் இன்னொரு தாலி கட்டுறேன் என்ன சொல்றீங்க சம்மதம் பா நல்ல வேலைங்க நீங்க எனக்கு சீர் செனத்தி எதுவும் தர ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும் என்னப்பா இந்த நரசிம்மனம் மத்தம் வீட்டை விட்டு துரத்துக்கு எப்பதான் வெடி வைப்பாரோ குடும்பத்தை கலைப்பாரோன்னு பயமா இருக்குது ஏன் சம்சாரம் என்ன சொல்ற எனக்கே அந்த பாஷ புரியுமா என்னங்க சொல்றீங்க அதான் டிராமா சுபமா முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஒரு வாட்டி சிரிச்சுக்கே பண்ணிட்டு வேற நல்ல பாட்டு ஏதாவது கேட்பாங்க சொல்றாங்க அதான இருங்க இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த நாடகத்தை